நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில நம்ம இன்னைக்கு செய்ய போகுது தோல் பொடி இது திருநெல்வேலி ஸ்பெஷல் செய்யத்தை தோல் உளுந்து உடைத்தது ஒரு கப் கடலப்பருப்பு கால் கப் காஞ்ச மிளகாய் இருந்து பன்னெண்டு நாட்டு பூண்டு எட்டு பொருட்கள் உப்பு ருசிக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல ஸ்டவ் பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுவோம் அப்புறம் இந்த கடலப்பருப்பை போட்டுடுவோம் கடலப்பருப்பை போட்டு ஒரு நிமிஷம் அதை வறுத்துட்டு அது கூடவே இந்த உடைச்ச தோல் விழுந்தியும் போட்டு நல்லா வறுத்துப்போம் நல்லா வருந்து நல்லா மனமா வாசனை வரணும் அப்போ வந்து இந்த காஞ்சி மிளகாவையும் அதுலேயே போட்டு வறுத்துப்போம் வறுத்துட்டு இந்த இறக்குற நேரத்தில் இந்த பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை கலந்து விட்டுட்டா அப்புறம் மிக்சில போட்டு உப்பு கலந்து இத நல்லா அரைப்போம் முக்கால் பாதம் அரைச்ச உடனே இந்த பூண்ட பச்சாவே போட்டு அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு சுத்த சுத்தினா நல்ல பொடி ரெடி ஆயிடும் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தோல் உளுந்து பொடி தயாரும் இதை வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் ஒரு பத்து நாள் அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்